அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மனநலம் நன்கு உடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு மிக அற்புதமான ஒரு திருக்குறள் அதாவது எனக்கு மனசு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு யாருடையும் சேர்ந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது மனசை நல்லா வச்சிருக்கிறவங்க கூட எப்பவுமே சத்சங்கத்தில் இருக்கணும் நல்ல எண்ணங்களை உடைய நல்ல ஒழுக்கங்களை உடைய மக்களோட பழகிறது வந்து ரொம்ப பாதுகாப்பு பல வகையில் பாதுகாப்பு தனியாக இருந்தால் ஒருவேளை மனசு கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கும் இது வேணுங்கிற போது சாதாரண ஜனங்களுக்கு தேவை என்று சொல்லவா வேண்டும் ஆக சத்சங்கம் நல்லார் இணக்கம் நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்கிறதுங்கிறது எல்லோருக்குமே தேவை என்பது தான் இங்கே கருத்து ஆஹா மனநலம் நன்கு உடையர் நம்ம பெரியாரை துணைக்கோடல் குரட்பாக்களோடு இதை பார்த்து கொண்டே இருக்கணும் இது பொதுவாக எல்லாருக்கும் சொல்ற மாதிரி இருக்கு அதே சமயம் ஒரு அரசனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறதாகவும் இவைகள்லாம் அமைந்திருக்கிறது ஏன்னா இது அரசியலில் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆஹ் மனநலம் நன்கு உடையர் மனசு எவ்வளவு நன்றாக இருக்கிறது எல்லா நல்ல குணங்களும் பொருந்தி இருக்கிறது கூட சான்றோர்க்கு சான்றோர்களுக்குன்னா பெரியவர்களுக்கு இனநலம் ஏமாப்படைத்து அவர்களுக்கும் ஒரு நல்லவர்களுடைய துணை இருக்குமானால் அது மிகச்சிறந்த பாதுகாப்பை கொடுப்பதாக ஆகும் என்பது கருத்து சேர்ந்து பழகினாத்தான் பேச்சுல வந்து நல்ல எண்ணங்கள்லாம் வெளிப்படும் பேச்சின் மூலம் சொற்களின் மூலம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றோம் இல்லையா மனசுல இருக்கக்கூடிய சிறப்பெல்லாம் வந்து நல்ல பேச்சு மூலமாத்தான் தெரிஞ்சுக்க முடியும் முகம்னா பேச்சுன்னு அர்த்தம் வாயிலிருந்து வர சொற்கள்னு அர்த்தம் நம்ம கூட இருக்கக்கூடிய ஜனங்கள்னா அல்லது நாம் நல்லவங்களோட பழகிட்டோம் ஆனால் அவங்களுடைய அறிவு அவங்களுக்கு மாத்திரம் இல்லை நமக்கும் நம்மளை சார்ந்து நிறைய பேருக்கு அது சிறப்பான பயனை கொடுக்கும் ஆகவே இந்த சமூகத்தில் பெரியவர்களுடைய புகழை காப்பதற்கு ரொம்ப அதாவது காலங்காலமாக இருந்து வரக்கூடிய நல்ல பழக்கங்கள் புகழையெல்லாம் காப்பதற்கு அது பெரிய துணையாக அமையும்னு அர்த்தம் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்கள் மாத்திரம் போராது நல்ல எண்ணங்கள் நாள்தோறும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் அப்பதான் அதுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் நம்ம அதை வந்து தினமும் உற்சாகமா அந்த நல்ல எண்ணங்களை அனுபவிக்கலாம் மனசினுடைய நன்மை சிறப்பாக அமைந்திருந்தாலும் சால்புடைய மேலோருக்கு இனத்தின் நன்மை இனிய பாதுகாப்பு அப்படின்னு இதனுடைய பொருள் சான்றோர் அப்படின்னு சொன்னா என்னன்னா அறிவு ஒழுக்கங்களால் நிறைந்தவர்கள் ஏமாப்பு அப்படின்னு சொன்னா உறுதி அரண் பாதுகாப்பு அர்த்தம் நூல் ஒரு மேற்கோள் பார்க்கலாம் பாரினில் பிறந்தபோது எவரும் பண்பினார் பூரியர் என பெயர் பூண்ட பூண்டதில்லையால் சீரியர் எண்ணலும் தீயர் எண்ணலும் சேரினத் தியல்பினால் சேர்ந்த நாமமே பிறக்கிற போது யாரும் நல்லவங்க கெட்டவங்கிற பெயரோட வர்றதில்லை சேர்க்கையை பொறுத்து தான் சேரினத் இயல்பினால் சேர்ந்த நாமம் இவன் சீரியன் உயர்ந்தவன் தீயன் அப்படிங்கிறது இயல்பினால் சேர்ந்த நாமமே அப்படின்னு நீதி நூல் சொல்லி இருக்கிறது எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்ணில் பிறக்க இலையுன்னு சொல்லுகிறார்கள் இல்லையா அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்ல அந்த அன்னை வளர்ப்பதிலேங்கிறத எடுத்துக்க கூடாது நல்லவங்களோட சேர்க்க விடணும் அம்மாவும் அப்பாவும் தீயவர்களோட சேர விடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் பதவுரை பார்க்கலாம் மனநலம் முற்பிறவிகளில் செய்த நல்ல வினையினால் மனதில் நல்லெண்ணங்கள் நன்கு நன்றாக உடையராயினும் உடையவராக இருந்தாலும் சான்றோர்க்கு அவ்வாறு நற்குணங்களை நிரம்ப பெற்றவர்க்கும் கூட இனநலம் நல்லவர்களுடைய இணக்கம் ஏமாப்பு வலிமை பாதுகாப்பு உடைத்து உடையதாக்கும் முற்பிறவிகளில் செய்த நல்ல வினையினால் ஒருவேளை மனத்தில் நல்ல எண்ணங்கள் நன்றாக இருந்தாலும் கூட நன்கு உடையவராக இருந்தாலும் கூட அவ்வாறு நல்ல குணங்களை நிரம்ப பெற்றவர்களுக்கும் கூட நல்லவர்களுடைய இணக்கம் நல்ல எண்ணங்களை கொடுத்து பாதுகாத்து வலிமையுடையதாக ஆக்கும் என்பது பொழிப்புரை மனநலம் நன்கு உடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்புடைத்து அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயும்